காமுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது ஒருவன் அடிமையான இடத்திலே பிறந்தவன் ஒருவன் சியாதீனம் உள்ள இடத்திலே பிறந்தவன் அடிமையான இடத்திலே பிறந்தவன் வாக்குத்தத்துவத்தின்படி பிறந்தான் சியாதீனம் உள்ள இடத்திலே பிறந்தவன் வாக்குத்தத்துவத்தின்படி பிறந்தான் இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் அந்த சிறிகள் ரெண்டு ஏற்பாடுகளாம் ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது அது ஆகார் என்பவள்தானே ஆகார் என்பது அரபு உள்ள சீனாய் மலை அந்த அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எரிசலேமுக்கு சரி என்று சொல்லி அந்திருந்த எரிசலேமை குறித்து அப்போசனாகி ஒரு சுத்தப்பாவும் விதமாக கருத்தர் எரிசலைமை கட்டுகிறார் என்று சொல்லி வேத வாக்கியத்தில் சொல்லியிருக்கின்றபடி இந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளைகளை பெறுகின்ற குறித்து சொல்லவில்லை என்று அப்போசனாயசுத்த பவுல் அறிந்திருந்தபடியினால் மறுபடி வாசிப்போம் ஆகார் என்பது அரபி தேசத்துள்ள சீனா மலை அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எரிசலேமுக்கு சரி அவர் இவர்தான் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே மேலான எரிசலேமோ சியாதினம் உள்ளவள் அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று அப்போசனாக வாசிக்கின்றோம் புதிய ஏற்பாட்டின் சபையை மேலான எரிசலேம் என்று அழைத்தால் எழுதியிருக்கின்றது அந்த நாமம் இங்கும் பொறிக்கப்பட்டதாக நம்ம வாசிக்க முடியவில்லை எபேசு எழுப்பப்பட்ட சபை எபேசு சபை என்றும் சரதே சபை என்றும் சிமனா சபை என்றும் இப்படி அந்த ஊர்களுடைய பெயர்களை வைத்தே சபையில் அழைக்கப்பட்டதாக நம்ம வாசித்திருக்கிறோம் ஆவிக்குள்ளாக மேலான எருசலேம் இன்றி அதற்கு பெயர் வைத்து அழைத்தார்கள் என்று சொல்லுகின்றார் கர்த்தர் கட்டுகிறார் மூன்றாவது வாசிக்கின்ற பொழுது இங்கு அரசனாகி தாவிதல் எப்படி கட்டப்படுகிறது என்று சொல்லி ஆவியில் எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் எருசலேம் இசைவணைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பரசுத்த தாவித விதமாக தீர்க்கத்தரிசனமாக இசைவணைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது உடைந்து போக முடியாத அளவுக்கு யாரும் உடைத்துவிட முடியாத அளவுக்கு இசைவிடைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கின்றது அன்றிருந்த எருசலேம் மனதளவில் இடிக்கப்பட்டிருக்கிறது ஏவாலய இடிக்கப்பட்டு விட்டது ஜனங்கள் எல்லாரும் துரத்தப்பட்டு போயிட்டார்கள் அமீதமாக அன்றுடைய கோப மருள்மீதி இறங்கிவிட்டதன் எல்லாம் ஏற்று நிறுத்தியிருக்கிறது இங்கு அரசனாயி தாவிதை சொல்லும் பொழுது எருசலேம் இசைவணைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ மதம் என்று சொல்வது உலகத்திலே சில நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு மதமாக மக்கள் மாற்றிவிட்டார்கள் முன்னால் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தோம் அவர் சொன்னார் மத வழிபாடு என்று சொல்வது எல்லா மதத்திலும் அப்படித்தான் நன்மை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் கடவுளை தேடுகிறார்கள் அது எல்லா மதத்தோரும் அப்படித்தான் தேடுகிறார்கள் அவர்களும் சில நன்மைகளை பெற்றுக் கொள்ளத்தான் செய்கிறார்கள் ஒரு புறமதவன் கிறிஸ்தவத்துள்ளவர்களை பார்த்து உங்கள் இயேசுநாதவர்களுக்கு என்ன தந்தார் என்று கேட்டால் இன்றைக்கு அநேகர் ஒன்றின் தரவில்லை என்று சொல்லக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள் அகினால் பிரியமான தேவதே ஆவிக்குரிய மக்களாகினால் மிகவும் நன்கு உணர்ந்து ஒரு சபை இந்த உலகத்தில் கட்டுகிறார் ஒரு நகரத்தை உருவாக்குகிறார் அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அதை குறித்து தீர்க்க தரிசனங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு ஒரு பெரிய தெய்வீக மகிழ்ச்சி உண்டாக முடியும் என்பதை உன்பத்தில் சொல்லிக் ஆசைப்படுகின்றேன் கினால் இசைவன எருசிலேம் இசைவணப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது அது எப்படி இசைவனப்பாக கட்டப்பட்டது என்று அப்போசாகிய பகுதி சொல்வதை வாசிக்கலாம் எபிஎஸ்சி இரண்டாம் அதிகாரம் முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களை வாசிப்போம் நீங்களே பரவேசிகளுமாயிராமல் ஒரே நகரத்தாரும் வீட்டாருமாயிருந்து அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமாக இருக்கிறீர்கள் மூளைக்கல்லாக இருக்க ஒரு கட்டடம் கட்டுவதற்கு ஒரு மூளைக்கல் வைக்கிறார்கள் அஸ்திவாதக்கல் போடுகிறார்கள் அதற்கு பின்னாலே செங்கல் வைத்து கட்டடங்கள் கட்டுவது போல இந்த ஆவைக்குரிய மாளிகையானது ஈவனுடைய நகரம் என்று சொல்லக்கூடிய பரிசுத்த நகரமானது இப்படி கட்டப்படுகிறது என்று சொல்லி பரிசுத்த பகுதியு எழுதுகின்றார் அந்த நகரத்துக்குள் சேர்ந்திருக்கிற மக்களுக்கு சொல்கிறார் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவங்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டருமாயிருந்து அப்போது தீர்க்க தரிசிய அஸ்திவார்த்து மேல் கட்டப்பட்டதுமாக இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு திசு தாமையின் மூலைக்கல்லாக இருக்கிறார் அவர் மேல் இசைவா இணைக்கப்பட்டு ஒரு தெய்வீக குடும்பமாக கட்டப்படுகிறது என்று சொல்லிப்பாக நமக்கு விளக்கிக் காட்டுகின்றார் ஒரு வீடு கட்டுவதற்கு முதலாவது மூலைக்கல் இறக்குகிறார்கள் பின்பு அஸ்தளை வைக்கிறார்கள் அது முறையாக இசைவாக கட்டப்பட்டிருக்கின்ற பொழுது அவைகள் இடிந்து போகிறதில்லை விழுந்து போகிறதில்லை அப்படி அல்லாதவைகள் சந்தர்ப்பம் வரும்போது இடிந்து போய்விடுகின்றது அதுபோல இன்றைய கூட்டம் கூட்டமாக மக்கள் அதற்கு ஆராதனை செய்கின்றார்கள் எல்லா கூட்டங்களும் நிலை தந்திருக்கிறதில்லை அதை நாம் அறிந்திருக்கின்றோம் கருத்தர் கட்டுகிறார் நாற்பது ஆண்டு காலமாக இந்த கட்டடம் கட்டப்பட்டு ஒரு நகரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் மக்கள் இன்றைக்கு அதில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் இதனுடைய மேன்மையை நன்றாக உணர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்பதை உங்கள் மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அவர்கள் மேல் வாசிக்கலாம் அவர்கள் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி இங்கே பரிசுத்த பதில் சொல்கிறேன் இருபத்தி ஒன்னாவது வசனத்திலே அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கருத்தருகில் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது எருசலேம் இசைவணைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது பிரியமான தேவஜானமே எருசலேமினுடைய நோக்கங்கள்விதமாக இருக்கின்றபடியால் அதனுடைய மேன்மை இப்படி இருக்கின்றபடினால் அதை எந்த தியசத்திலும் உடைத்து விடாதபடிக்கு எந்த சூழலிலும் அதை இல்லாமல் ஆக்கி விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இசைவிணைப்பான நகரம் கட்டிக்கொண்டிருக்கிறார் என்று இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அரசனாகி தாவித சொன்ன தீர்க்க வசனத்தின வாசிக்க கேட்டோம் எதற்காக இந்த எரிசலே கட்டப்பட்டிருக்கிறால் தேவன் வாசம் பண்ணுவதற்காக கட்டப்பட்டது என்று அரசு சகரியாவின் புத்தகத்திலாம் வாசிக்கலாம் சகரியாவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தின வாசிப்போம் நான் சிமாய் திரும்பி எரிசலேவின் நடுவிலே வாசம் பண்ணுவேன் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பருவதம் பரிசுத்த பருவதம் என்று அழைக்கப்படும் என்று கருத்து சொல்லுகிறார் என்று சொல்லி சகரியா திருக்க தரிசி விதமாக சொல்லுகின்றார் நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் இடமிலே வாசனம் பண்ணுவேன் எருசலேம் சத்தியநகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பருவதம் பரிசுத்த பருவதம் என்றும் அழைக்கப்படும் என்று கருத்து சொல்கிறார் ஹலே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சத்திய நகரமாக மாற மாட்டார்கள் இயேசு கிறிஸ்து தான் வார்த்தைகளை அப்படியே கை கொண்டு வாழ்கின்ற ஒரு கூட்டத்துக்கு பெயர் தான் சத்திய நகரம் என்று சொல்லி பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது பரிசுத்த நகரமாக வாழ்வார்கள் அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று இறைவனாக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் இடத்தில் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அதற்கு வெளியரங்கமான அடையாளம் என்ன தெரியுமா அந்த இடம் பரிசுத்தமாக இருக்கும் அந்த மக்கள் பரசுத்தமாக இருப்பார்கள் இதுதான் அடையாளமே தவிர பணக்காரராக இருப்பார்கள் கோடியேஸ்வரராக இருப்பார்கள் உலகத்திலே பார்ப்பதற்கு ரொம்ப அலங்காரமாக இருப்பார்கள் என்றுதான் இன்றைக்கு அனைவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் கூட்டங்களை தேடி ஓடுகிறார்கள் மக்கள் எல்லாரும் அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே அதிகமாக சம்பாதித்திருக்கிறார்களே மேன்மையாக இருக்கிறார்களே நாமர்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி எண்ணிப் வேதம் அப்படி சொல்லவில்லை அது சாத்தானுடைய கூட்டங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கின்றது இயேசுநாதனத்திலே என்னை பணிந்து கொண்டால் இவர்கள் கொடுக்கப்படும் இந்த உலகம் எல்லாம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது கேட்கின்றார் மக்கள் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் நாம் அப்படி அல்லாதபடி தேவனுடைய நகரம் பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்பட வேண்டுமானால் தேவன் அங்கே வாசமாக இருக்கிறார் என்று பரிசுத்தீர்க்க தரிசி சொல்லுகிறார் எதற்கு கட்டுகிறார் தெரியுமா இந்த பூமியிலே தாம் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு சபையை எழுப்பியிருக்கிறார் எப்படி நம்மை குறித்து சொல்லியிருந்தால் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை நம்மோடு விட தேவன் இருக்கிற நாம் அறிந்திருக்கிறோம் அக்கம்பக்கத்தில் இருக்கிற மக்களும் அதை அறிந்து கொண்டு வருகின்றார்களா எல்வியா அகினால் பிரியமான தேவ ஜானமே நாம் மிகவும் தெளிவு உள்ளவர்களாக கருத்தலால் ஒரு சபையில நாம் வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து நாம் கவனமாக நடி வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஏமோசூத்திர சொல்லி கொள்ளாசைப்படும் யாத்ரா இருபத்தைந்தாம் அதிகாரம் எட்டாவது வாசிக்கும் பொழுது மோசின் இடத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு வாரத்தை நாம் இங்கே வாசிக்கின்றோம் அவர்களிடமில் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு பரிசுத்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்லி பழைய பாட்டு மக்களிடத்தில் வாசிக்கின்றோம் அந்த பரிசுத்தலம் பல தடவைகளில் அளிக்கப்பட்டதாக வாசிக்கலாம் முதல் முதலாவது இந்த பரசுத்த சலத்தை உண்டு பண்ணியவர் சாஜா என்று அரசனாயி தாவிதுக்கு ஆண்டு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ரொம்ப ஆசை இருந்தது உடன்படிக்கப்பட்டு ஒரு சாதாரணமான கூடாரத்து இருந்து கொண்டிருக்கின்றது குடியிருப்பதற்கு ஒரு மைமியான கேதரிமரத்தினால் உண்டால் ஒரு மாளிகை உண்டு பணி வைத்திருந்தார் அதில் குடியிருந்தார் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு நாள் நாட்டான் பேர்கள் சேரத்தில் சொல்லுகிறார் தேவனுடைய பெட்டியானது ஏவனுடைய பிரசன்ன ஒரு கூடாரத்துக்குள் இருக்கின்ற பொழுது நான் குடியிருப்பதற்கு ஒரு விதமான மகிமையான ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி வைத்து விட்டேனே ஆகினால் கருத்திருக்க நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து நாத்தான இடத்தில் பேசுகிறேன் சங்கீதம் ஒன்று முதலில் சில வசனம் வாசிக்கலாம் இவ்விதமாக தாவிதிராஜா ஒரு நாள் பொருத்தனப்படி அரசன் பதவி பெற்றவர் எருசிலேமில் உள்ள எல்லா செல்வத்தையும் சுகத்தை அணிவிப்பதற்கான உரிமை பெற்றவருடைய விருப்பம் எப்படி இருந்தது தெரியுமா கடவுளுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் எல்லாருக்கும் இந்த உணர்வுகள் வருகிறதில்லை தேவிட பிள்ளைகளாகி நாம் எப்படி இருக்கிறோம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் கடவுளுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்து சொல்லும்பொழுது சொல்லுகின்றார் காவே தாவிதனுடைய சகல உத்தரவு நினைத்திருக்கும் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தை யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் என் வீடாகி கூடாரத்தில் பிரவேசிப்பதும் என் படுக்கையாகி கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தை வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொறுத்தனை பண்ணி நான் என்று பரிசுத்தவே தெரிவித்தவர்களே அமிதமாய் பொருத்தின படி பணத்தையும் பொருளையும் தங்கத்தையும் வெள்ளியை சேமித்து வைத்திருந்த போதிலும் அந்த தாவிதனுடைய கருத்தினால தேவாலயம் கட்டுவதற்கு ஆண்டு அனுமதிக்கவில்லை என்று சொல்லவே திரு எழுதியிருக்கின்றது அநேக ரத்த பணிகளை செய்த அதாவது யுத்தம் நடத்தி ரொம்ப ரத்தத்தை சிந்திவிட்டபடினால் நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம் நான் உனக்கு வீடு கட்டுகிறேன் என்று சொல்லி தாவித இடத்திலே சொல்லுகிறேன் ரொம்ப ஆசை கடவுள் வரலோகத்தினர் வீடை கட்டி வைத்துக் கொண்டு வந்து அழைத்துக் கொண்டு போம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிற மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவசமுத்தர் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தாவிதற்கு விதமான உணர்வுண்டாகி நாத்தாவிடத்தில் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் கட்டுவதற்கு ஒரு முடிவெடுத்திருக்க என்று சொன்னபோது அவர் சொன்னா நீ ராஜாவாச்சு இது விரும்பினால் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார் அந்த ராத்திரி நாத்தா ஆண்டவர் பேசுகிறார் தாவிது எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம் அப்படி கருப்பரமாக சாலமான எனக்கு ஆலயம் கட்டட்டும் நான் தாவிதுக்கு ஒரு வீடு கட்டுகிறேன் என்று தாவித சொல்லு என்று ஆண்டவர் சொன்னார் பதினேழாம் அதிகாரம் தாவிதன் வீட்டிலே வாசமா இருக்கிற போது அவர் திருக்கத்திரிசேக நாத்தனை நோக்கி பாரு நான் கேதுமர வீட்டிலே வாசம் அழுகிறேன் கற்றல் உடன்படிக்கை பெற்றியோ திரைகளின் கீழே இருக்கிறது என்றால் அப்போது தாவித நோக்கி உங்களுடைய இதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றால் அந்த ராத்திரியிலே தேவனை வார்த்தை ஆற்றனுக்கு உண்டாகிய அவர் நீ போய் தாசனாகிய தாபீதை நோக்கி கர்த்தல் சொல்கிறது என்னவென்றால் நான் வாசமா எனக்கு ஆலயத்தை கட்ட இஸ்ரேலில் வாசம் பண்ண நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசலிருந்து மறு வாசலத்துக்கும் போனேன் ஒரு சத்துருக்காக கீழ்ப்படுத்தினேன் இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் ஆண்டுவர் சொன்னார் தாமீத இடத்தில் போய் சொல்லுகின்றார் ஐயா கடவுளுமை பற்றி இப்படி சொல்லுகின்றாரே மிகுந்த ஆச்சரியமாகிவிட்டது எனக்கு ஒரு வீடு கட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே இது நான் கடவுளத்தில் கேட்க வேண்டிய காரியம் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஜோமனி நான் என்று சொல்லியிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன் நான் ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு நான் இருக்கிற நீங்கள் இருக்கும்படியாக உங்களை கொண்டு போக சீக்கிரமாக வருவேன் இந்த வார்த்தைகளை படித்துக் கொண்டிருந்தால் இந்த அந்த பக்கம் போகிறதே கிடையாது நம்ம மாயானது வார்த்தையை படிக்கிறது இதுவையும் வேறெங்கோ சென்று விடுகின்றது ஆண்டவர் சொன்னார் உதடுகளினால் சேர்ந்து சேர்ந்து உதடுகளினால் என்னை கனமழ்கிறார்கள் உள்ளமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது ஆம்புரியமான தேவஜாதமே நம்முடைய உணர்வுகள் இப்படி மாற வேண்டுமா பின்னர் சாலமோனு வந்து ஆண்டவருக்கு கி முயிரத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே முதல் தேவாலயம் நெரிசலைமையிலே கட்டப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த தேவாலயத்தை வருஷத்தில் வந்து அந்த ஆலயத்தை இடித்து போட்டு இசை வெளிய மக்களை அடிமிகளாக பிடித்துக் கொண்டு போய்விட்டார் என்று கருத்தர் சிலைமை கட்டுகிறார் எந்த எரிசலுமே தெரியுமா ஒரு ஆவிக்குறி எரிசலுமே கட்டுகிறார் அது இசைவடைப்பான நகரமாக கட்டப்படுகின்றது வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக கட்டினார் கட்டுகிறார் என்று சொல்லுகின்றது அன்றைக்கு கட்டப்பட்ட வாசல் அதற்காக தான் கட்டப்பட்டது அந்த மக்கள் அதை தேவனுடைய வாசல் செலவாக பயன்படுத்தாதபடினாலே விக்கரகால செய்யக்கூடிய மக்களாக மாறிவிட்டபடினாலே அருவறுப்பானவைகளை காணிக்கைகளாக படைக்கக்கூடிய மக்களாக மாறிவிட்டபடினாலேவன் அந்த ஆலயத்தை இடித்து போட்டார் என்று சொல்லி வர சுத்த வேதன் சொல்லுகின்றது அங்கியோகி எப்பிரா எப்பாப்பரா சென்ற என்பவர் அந்த நகரத்தையும் தேவ தேவாலயத்தையும் பின்னர் அளித்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தா திணைச்சார் காலத்திலே காவிலூருக்கு சிறைப்பட்டு போன மக்கள் கிமு ஐநூற்றி முப்பத்தேழு சிறையில் பிரிந்து வந்து தேவாலயத்தை திரும்ப கட்டினார்கள் அந்த கட்டப்பட்ட ஆலயம் மறுபடியும் நூற்றி அறுபத்தி இடிக்கப்பட்டது என்று எழுதியிருக்கின்றது கிமு நாற்பத்தி மூன்றிலே ரோமை பேரரசனாகி பெரிய ஏறுவது என்று சொல்லக்கூடியவன் மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்டி கொடுக்கிறான் யூதர்களுக்காக அப்படி ஆராய்த்து கொண்டு அந்த ஆலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து போய் பிரசங்கம் என்று சொல்லி சொல்ல ஆலயத்தை ஒரு நாள் சீசர்கள் போய் காண்பிக்கிறார்கள் ஐயா இந்த ஆலயத்தினுடைய அருமையெல்லாம் பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய கருக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது எந்த இயேசுநாதத்தில் சொல்லும்போது இயேசுநாதர் சொன்னார் இந்த ஆலயத்தில் இருக்கிற கல்லுகள் ஒரு கல்லிர் மேல் ஒரு கல்லூராதபடிக்கு இடித்து போடக்கூடிய காலங்கள் வரும் என்று சொல்லி சொன்னார் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாவது ஒன்றிரண்டு இப்படி வாசிக்கின்றோம் தேவனால் கட்டப்பட்டிருந்தால் நீடிக்கப்பட மாட்டாது என்பதை தேவனுடைய விருப்பமெல்லாம் இந்த உலகத்தில் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஆவிக்குரிய மாளிகை உருவாக வேண்டும் என்பதற்கு விடலாம் முன்னடையாளங்களாக இருந்தது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் பின்னர் யூதர்கள் ரோமர்களோடு கூட கரகம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள் நூற்றாண்டிலே எழுத ஆண்டிலே ரோமர்கள் தேவாலயத்தை அழித்து போட்டார்கள் இப்பொழுது எருசலமிலே தேவாலயம் இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அகினால் இப்பொழுது தேவன் வாசம் பண்ணுவதற்கு இந்த உலகத்தில் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கின்றார் அதுவே எருசலேம் என்ற புதிய எரிசலே என்பதை நாம் அறிந்திருக்கிறபடி ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற தேவன் இந்த கட்டடத்தை குறித்து சொல்லவில்லை நாம் ஒவ்வொருவரையும் ஆலயமாக எப்படி ஏசுகிசை மூலைக்கெல்லாம் அப்போசில தெற்கு தரிசுகளை அஸ்திவார கற்களாக நம்ம எல்லாரையும் ஆவிக்குரிய மாளிகையாக அவரோடு கூட சேர்த்து கட்டியிருக்கின்றபடியினால் ஒவ்வொருவரும் அந்த ஆலயமாக இருக்கிறோம் என்று அப்போசுனாகி ஒரு சுத்தப்போல் ரோமா குருந்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுது விதமாக சொல்லுகின்ற ரெண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறத வாசிக்கலாம் ஏவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரங்களுக்கு சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்களின் ஜனங்களாக இருப்பாள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே ஹலே லுயா கருத்தர் சிலைமை கட்டுகிறார் எதற்காக கட்டுகிறார் தெரியுமா அவர் வாசம் பண்ணுவதற்காக அந்த கட்டடத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம் என்கிற உணர்வு இடத்தில் உண்டாவது மாத்திரமில்லை இந்த ஐக்கியம் இறைவனோடு உள்ள ஐக்கியம் விலகிவிடாது இருப்பதற்கு ஏ மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஊழல் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் சந்தர்ப்பம் வரும்பொழுது உலகத்துக்குள்ளே செல்வதும் சமயம் கிடைத்தால் பாவங்களை செய்வதும் பின்னர் வந்து அறிக்கை செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக காணப்படுவதுமான மனதிலை மாற்றிக்கொண்டு நாம் உற்றிலுமாக தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் இந்த தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் எந்த சம்பந்தமும் உறவு இருக்கக்கூடாது என்று விரும்பி இதை காத்துக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாகவே வாழ்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆவியான பனிரெண்டாம் அதிகாரி முதல் இருபத்தி நாலு வரை உள்ள வசனத்தின வாசிக்கின்ற பொழுது நம் எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்வதை வாசிக்கலாம் நீங்களோ சியோன் மலை நடத்திருக்கும் ஜீவனுள்ள நகரமாகி பழமையரசத்திருக்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர் நடத்திருக்கும் பேரழிவிற்கிற முதல் பேரணி சர்வசங்கமாக சபை நடத்திருக்கும் தேர்ந்தெடுத்து யாருக்கு நியாயதிபதியாக தேர்ந்தெடுத்து பூர்ணமாக்கப்பட்ட நீதிமன்ற ஆவிய நடத்திருக்கும் பொது உடன்படிக்கின் மசீராய் மத்திய நடத்திருக்கும் ரம் பேசினதை பார்க்கான பேச ரி தெ ரொைக்கு போவார்கள்ோனா கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தது பிறகு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படி நடத்த சபைக்கு போவார்கள் இப்படி மக்கள் எல்லாரும் அழைந்து கொண்டிருப்பது காரணம் என்ன தெரியுமா தேவனுடைய திட்டத்தை குறித்து சரியாக அறியாதபடினாலே தேவன் கட்டுகின்ற அந்த அஸ்திவாரம் உள்ள நகரத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று விரும்பாதபடியினாலே உலக பிரகாரமான சில நன்மைகளை மாத்திரம் பெற்றுக் கொண்டு வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றபடியினாலே மக்கள் எறும் அலைந்து திரிகின்ற காணப்படுகின்றார்கள் வந்திருக்கின்ற இடத்தைக் குறித்து சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியான சொல்லுகிறார் நீங்களோ சியோன் மலை ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரமரிசனையும் நகரம் இது தேவன் வாசம் பண்ணுகின்ற இடம் இது இசையுடைப்பாக கட்டப்பட்டிருக்கின்ற இடம் இதை உடைக்க வேண்டும் என்று ஒரு மனுஷன் எண்ணினால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை கூட தொலைந்து போகும் என்பதை உங்களுக்கு அறிவித்துள்ளார் பிரியமான தேவஜனமே ஏ சிறு நாமத்தை சொல்கிற எல்லாவரையும் குறித்து வேதம் இப்படி சொல்லவில்லை தேவனிடத்துக்கு வந்திருக்கிற மக்களை குறித்து விதமாக எழுதப்பட்டிருக்கின்றது இந்த திருச்சிவியனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து உடைக்க வேண்டும் இல்லாமலாக்க வேண்டும் என்று எத்தனையோ மந்திரவாதிகளும் அரசியல்வாதிகளும் தந்திரவாதிகளும் எழுப்பினார்கள் அப்படி சரித்திரங்கள் எல்லாம் அதோடு முடிந்து போய்விட்டது உனக்கு ரொம்ப எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் உன்னை தொடுகிறவரின் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லியறைவன் ஆகிய ஆண்டவர் சொல்கிறார் ஏனென்றால் அது அவருடைய மாளிகை அது அவருடைய அரண்மனை அவர் மாசம் பண்ணுகின்ற இடம் அதற்கு அப்தரமரிய மதிப்பு மரியாதை இருக்கின்றபடியால் இடத்தை குறித்து சரியாக புரிந்து கொண்டு நானும் தேவனுடைய ஆலயமாகத்தான் இருக்கிறேன் என்னை காணுகின்றவர்களிடத்தில் தேவதை காண வேண்டும் என்ற உரிமையோடு உணர்வோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற நாங்கள் வள்ளியூரில் இருந்தபொழுது எங்கள் வீட்டுக்கு அருகாமலே ஒரு பேங்க் மேனேஜருடைய குடும்பம் இருந்தது அந்த அம்மா ரொம்ப பிள்ளைகளோடு பண்பா இருப்பார்கள் ஆலயத்துக்கு இடையிடையே வருவார்கள் ரொம்ப நல்ல குடும்பமாக இருந்தார்கள் நாம் விக்கிரகத்து படைக்கப்பட்டது சாப்பிட மாட்டோம் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஆகையினால் அவர்கள் ஒருபோது விக்கிரகத்து படைக்கப்பட்டது பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள் வீட்டில் ஏதாவது வருது முந்தின நாளே பாயசம் ஏதாவது வைத்து பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள் ஏனம் அப்படி செய்யல என்று கேட்டால் இல்ல நாளைக்கு எங்க வீட்டில் ஒரு பங்கன் அதில் உள்ளத நாங்கள் உங்களுக்கு தரக்கூடாது மருந்துவை கூட நாங்கள் ஏதாவது வைத்து விடுவோம் செய்வார்கள் பிள்ளைகளும் சாப்பிடுவார்கள் ஒரு நாள் தீபாவளி பொங்கலுக்கு முந்தின நாள் இந்த அம்மா ஜாம்கள் பொங்கலுக்கு வாங்க வேண்டிய ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கிறார்கள் வாங்கி வந்து எல்லா உங்களுடைய குத்துகளுக்கு முன்னாலும் வச்சுட்டு இப்பிள்ளைகளுக்கு மாத்திரம் பாயசம் வைப்பதற்கு ஒரு பாக்கெட்ல ஜாமான் தனியாக வாங்கி பாயசம் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க வச்சுட்டு மாலை நேரத்தில் கொடுக்கணும் என்று சொல்லி அதுக்கு போடுறதுக்கு அப்போ தேங்காய் எங்களுக்கு இருந்த தெரியுமா குத்துவிளக்கு கிட்ட போய் உட்கார்ந்துட்டு தேங்காய் வச்சுட்டாங்க தெய்வத்திடத்தில் வைக்கிற மாதிரி அவங்க வைக்கிறார்கள் ஒரு சாதாரண குத்துவிளக்கு தான் உங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா அந்த தெய்வத்துக்கு படைக்கிறோம் என்று தான் படைத்து விட்டு சாப்பிடுறார்கள் அந்த தேங்காய் எடுத்து அருவாள் எடுத்து ஓங்கி அடிக்கும்பொழுது இயேசுகிற சங்க தோன்றினார் என்னுடைய பிள்ளைகளுக்கு விற்கிறகத்து படைக்கப்பட்டதை கொடுக்க போகிறா என்று சொல்லி எச்சரித்தது அருவாளை தேங்காய் அதிலே போட்டுட்டு அதரை அடித்துக் கொண்டு விட்டு ஐயா உங்களுடைய ஆண்டவர் அம்மா அவனுடைய ஆண்டவர் ரொம்ப அதிகாரமுடையவர் வல்லம் உள்ளவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் நான் மறந்து போய் தேங்காய் விதமாக வைத்து எடுத்த போதிலும் உங்களுடைய தெய்வம் அதை மறக்கவில்லை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் இசைவேலை காக்குறவர் உறங்குகிறது இல்லை தூங்கிறவர் தேவ ஜனமே உலகத்தினத்தனையோ நடந்து கொண்டிருக்கின்றது ஏன் நடக்கிறது என்று இறைவதற்கு தெரியும் ஆகினால் பிரியமானவர்களே நம் இணைந்திருக்கின்ற இடம் எங்கே தெரியுமா நகரம் உலகத்தில் வெளிப்பட போகின்றது இங்கேதான் தேவன் வாசப்படுகிறார் என்பது எல்லாம் ஓடி வரக்கூடிய காலம் நெருங்கி வந்து இருக்கின்ற உங்களை மக்கள் பார்க்கிறார்கள் வீட்டில் போனால் வேற வாழ்க்கை ஆலயத்துக்கு வந்தால் வெள்ளை வாழ்க்கை அப்படி இருக்காத படிக்கு ஆலயம் என்பது எல்லாரும் கண்டுகொள்ளும்படியாக வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கருத்தன் இருசிலமை கட்டுகிறார் எதற்காக கட்டுகிறார் தெரியுமா அவரை விட்டு சிதறி கிடக்கிற மக்களில் ஆரை கூட்டி சேர்ப்பதற்காக புற தூண்ட இசுதலை கூட்டி சேர்ப்பதற்காக இருசிலமை கட்டிக் கொண்டிருக்கிறபடியால் வெளியிருக்கிற மக்களில் ஆரம்பி பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் பிரியமாள் நமக்கு தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களுக்கு கருத்தர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குடும்பத்தில் சொல்லிக் கொள்கின்றேன் மும்பாயில் இருக்கும் பொழுது ஆரம்ப விசுவாசிகளா இருக்கும் பொழுது சென்ற பையன் விளையாடின பந்தை காணவில்லை வீட்டம்மா பக்கத்து வீட்டு ராஜஸ்தானி குடும்பம் ஒன்றை பக்கத்து வீட்டில் இருந்தது அந்த அம்மாட்ட சொல்லி இருக்கிறார் மாமி எங்க பிள்ளை பையன் விளையாடின பந்தை காணலை யாரோ பையன் எடுத்துட்டு போயிட்டாங்க போல அந்த அம்மா உங்க வீட்டில் உள்ள ஒரு சின்ன துருப்பு எடுத்துட்டு போனால் அதுக்கு தண்டனை கிடைக்குமா கவலைப்படாதீங்க பந்துவாரு அனுபவித்திருக்கிறார் நமக்கு சிகர இல்லாவற்ற உங்களை ஆசீர்வதிக்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சவிப்பேன் என்று ஆமர்காமிடத்தில் ஆண்டவர் சொன்னார் அந்த ஆமருகாமின் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றபடியால் நாம் வந்திருக்கின்ற இடம் எங்க தெரியுமா தேவனுடைய வீட்டிலே நாம் குடியிருந்து கொண்டிருக்கின்றோம் நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய சொல்லுகின்றபடி நான் குடும்பத்திலும் வெளியிலும் தேவனுடைய வீடாகவே நடந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மேன்மையாக இருக்கும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு தேவனுடைய வீட்டை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறான் நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள் பரலோகத்தில் பேரெழுந்திருக்கிற முதல் பேர் சர்வசங்கமாகி சமையல் நடத்திருக்கிறீர்கள் இங்க பேரெழுதி இருக்குல்லாம் பரலோகத்தில் இருக்கலாம் எடுத்துருவாங்க பணம் கொடுக்காட்டி போனா அது செத்த பிறகு பணத்தை எல்லாம் கட்டினா பாக்கிடுவாங்க செத்த பிறகு பேர் எழுதுவாங்க என்ன பணம் கொடுக்குறா இல்லையா ஆனால கல்லறத்தோடு அடக்கம் பண்ணுமா இருந்தா சங்க பாக்கி எல்லாம் கல்லறத்தோட்டத்தில் இடம் கிடைக்கும் அந்த பேரை குறித்து நாம் இங்க பரலோகத்திலே பேரெழுதியிருக்கிற முதற் பேரனுடைய சர்வசங்கமாக சமையல் வந்து சேர்ந்தீர்கள் முதலாவது உயிர்த்தல் எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் அறிவியாத தேவ ஜாதமே கருத்தருந்தே கட்டிக் கொண்டிருக்கிறார் ரொம்ப அர்ப்பமாக ஆரம்பித்தவைகள் இன்றைக்கு ஆலமரம் போல் தளர்த்திருப்பதற்கு காரணம் என தெரியுமா கருத்தருதை கட்டிக் கொண்டிருக்கின்றபடி இதை எடுத்து விடுவதற்கு இல்லாமல் ஆக்கிவிடுவதற்கு எத்தனையோ தீயசக்தியில் நாம் போராடுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் எங்களோடு ஆரம்ப நாட்கள் இருந்தவர்கள் அடையரதை புரிந்திருக்கிறார்கள் பரமோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரையர் சமயநிடத்துக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக உலகத்தாருக்கு மாத்திரையா விசாரிக்கிற என்று எண்ணிக்கொண்டாது விசாரிப்பார் அகனால் யாவருக்கு நியாயாதிபதியாக தேனிடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் புறமாணத்தை மீறுகின்ற நேரத்திலே தவறு செய்கின்ற நேரத்திலே தேவனுக்கு துரோகம் செய்கின்ற நேரத்திலே புற முதுகாட்டுகின்ற நேரத்திலே அவிசுவாசம் கொடுக்கிற நேரத்தில் எல்லாம் அவர் தண்டிக்கிறார் சிட்சிக்கிறார் என்பது நம்ம உணர்ந்து இருக்கின்றோம் உடனே அறிக்கை செய்து அதை சரி பண்ணிக் கொண்டிருக்கின்றோம் யாரிடத்தில் வந்திருக்கிறதுனால தெரியுமா யாவருக்கும் நியாயாதிபதி ஆகிட்டேனிடத்திற்கும் பூர்ணலாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியிடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் கல்லற தோட்டத்தில் இருக்கிற செத்து போன சொந்தக்காரிடத்தில் வரல பூரணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிடத்துக்கு வந்திருக்கிறோம் அனைவருக்கு செத்து போன பாட்டி வந்துட்டா தாத்தா வந்துட்டான் அழைத்தல் செய்வாங்க இருக்கும்போது நல்ல சந்தோஷம் தான் செத்த போறேன் தான் சனியை வந்துட்டதே என கவலைப்படுவாங்க ஆனா நான் வந்து தெரியுமா செத்தவுடைய கூட்டத்துக்கு நான் வரவில்லை பூர்ணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியிடத்துக்கு தேவனோடு பரணதீசன உலாவி கொண்டிருக்கிறார்களே அந்த பூர்ணமாக்கப்பட்ட மறுசுத்தவாங்களோடு விட நாம் சேர்ந்திருக்கின்ற அவர்களால் இயே கிரிசோடு உலகத்தில் வரும்பொழுது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகின்றபடினால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்காக கர்த்தரிசிலை கட்டியிருக்கிறார் பிரியமான தேவஜனமே ஈதமான உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்க எங்கே இருக்கிறோம் நம்ம யாருடைய இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டால் நம்முடைய ஆத்துமாக்களை செம்மையாக காத்துக்கொள்ள முடியும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் பொதுவாக உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் ஒழுக்கமாக பிறந்து பழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒழுக்கக்கீடான கீழ்தரமான பிள்ளைகளோடு பழகுவதற்கு விரும்ப மாட்டார்கள் அவளை கண்டாலும் ஒதுங்கி போயிடுவார்கள் அவர்களோடு கூட ஐக்கிய வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி அதுபோல நாம யாராக இருக்கிறோம் என்கிற உணர்வுகள் மடத்தில் இருக்க வேண்டாம் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான ஆவிகளோடு நம்முடைய ஐக்கியம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தில் உள்ள சீ அவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது தீவர்களோடு கூட உறவு வைத்துக் கொள்ள கூட உணர்வு தான் நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக காத்துக் முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் அன்பு என்று சொல்லிக் கொண்டு அநேகர் பாவத்தோடு கூட அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள் அது மோசமான உணர்வு என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் அகினால் பிரியமான தேவ ஜனமே நாம் வந்திருக்கின்ற இடம் சியோ என்னிருக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகி பரவாயான சரி மேலாண் எரிசனே போ நம்ம எருக்கும் தாயானவன் நாம் தூய்மையாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருச்செமியின் மூலமாக என்பதை அறிந்து ஆண்டவரை சோத்தரிப்போம் இருந்த ஒழுங்கை செய்திருக்கிறபடி நாள் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம் அதற்கு ஒரு தலைமையை கருத்து தந்திருக்கிறபடி நாள் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துகிறோம் வீட்டை உண்டு முடியவன் வீட்டை பார்க்கிறன் கணத்துக்குரியவனாக இருக்கிற அறிந்திருக்கிறபடி நாள் இந்த கணவருடைய பரிசுத்தவாள்கள் யாவரு கூறியது என்று எழுதியிருக்கிறது அப்படினால் தேவ ஜனங்கள் மிக தெளிவுடையவர்களாக மிகவும் மகிழ்ச்சியுடையவர்களாக சந்தோஷத்தோடு அந்த பாலினை முன்னேறி செல்ல வேண்டும் என்று உங்கள் மத்திய சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற நெகிமியா பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி வசனத்தை வாசிக்கின்ற பொழுது எரிசிலமே உண்டானது என்று பரிசு வேதம் சொல்லுகிறது நெகிமியா அதிகாரம் நாற்பத்தி வசனம் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட கழிபுரிந்தார்கள் எருசலேமே கழிப்பு தூரத்திலேயே கேட்கப்பட்டது என்று அது கொஞ்ச நாள் மாத்திரம் இருந்தது பின்னர் மறைந்து போய்விட்டது அவர்கள் அதேவருக்கு பலி செலுத்த அதுபடி பெய்களுக்கு பலி செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள் ஆகினால் நாட்டை விட்டு ஊரை விட்டு துடைத்து விட்டார் தேவாலித்து எடுத்துவிட்டார் இப்பொழுது பலிகளும் இல்லை ஆராதனையும் இல்லை என்கிற அளவுக்கு அவர்கள் ஆகிவிட்டார்கள் ஆனால் இந்த வேத வாக்கியம் என்று நிறைவேறிக் கொண்டே இருக்கிறார் கழிப்பு தூரத்திலே கேட்கப்படுகிறது இந்திய பெரும் பகுதி கூட்டத்தில் மக்கள் அழுது கொண்டே ஆராதனை செய்கிறார்கள் ஏன் எப்படி அழுது கொண்டு தெரியுமா பாவத்தோடு இருக்கின்றபடியினால் பாவத்தினுடைய வேதனை அதிகமாக இதயத்தை தாக்குகின்றபடினால் இதமாக எளிமையாக சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாலை ஒன்னாவது வாசனம் இஸ்ரமேல் புத்திர தமிழக மணிகளை மாறுபாடாகி தமிழ் தேவனாகி கர்த்தனை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்ய சத்தம் உயர்ந்த சாணங்களிலே கேட்கப்படுகிறது அலேயா அன்றிமபடித்தான் அழுது கொண்டுதான் ஜபித்தார்கள் இன்றும் அங்கே அழுகையின் சுவர் என்று சொல்லி ஒரு கண்ணீரின் சுவர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அங்கே அந்த சூரியலே போய் அழுது அழுது இன்றைக்கு மண்டை முட்டிக் கொண்டே இவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் தேவாலயம் கட்டப்படவில்லையே தேவாலயம் இருந்த இடத்துல மசூதி வந்துவிட்டதே எங்களுக்கு விடிவு கிடையாதா என்று சொல்லி அழுது கொண்டே போகிறார்கள் கழிப்பு தூரத்திலே கழிக்கப்படுகிறது என்று சொல்கின்றபடி நான் நாம் கழிவுர்ந்து மகிழும்படியாக இந்த தேவாலயத்தருத்திலிருந்து இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை உங்கள் பக்கத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் விவசாயத்திற்கு தரிசியும் புத்தகம் அறுபத்தைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது சரத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கு தெற்கு தரிசி விதமாக சொல்வதை வாசிக்கலாம் நான் எரிசில மின் மேல் கழிவுந்து இந்ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குற சத்தமும் அதில் இது கேட்கப்படுவதில்லை அனேலியா வெளியேறளமான மக்கள் அழுது அழுது கதறி கொண்டு மூக்க நான் எருசிலேமை இப்படி ஆக்குவேன் என்று ஆண்டவரே கழிகூர்ந்து இந்நிலத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குற சத்தமும் அதில் கேட்கப்படுவதில்லை ஆம் புரியுமா அங்கு வாசம் மழகிற மக்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றபடி நாள் அழுகு மகிழ்ச்சியோடு கருத்திற்கு ஆராதனை செய்து அந்த அறிந்திருக்கின்றோம் தேவாலயத்துக்கு வருவது அதற்கு தான் மகிழ்ச்சியோடு கருத்திற்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதிமேடு கருத்தரே தேவதாவிசன் சொல்லியிருக்கிறார் ஆவிக்குரிய அனுபவிப்படி ஆனதற்கு காரணம் என தெரியுமா அவர் நம்ம எருசிலேமில் சேர்த்து கட்டியிருக்கிறார் அந்த எருசிலேம் கழிவுற கூடிய இடமாக கருத்து மாட்டியிருக்கிறார் ஏனென்றால் குமாரனாகி கிறிஸ்து ஆவிலே மருமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தார் என்றும் சாத்தாருடைய சதித்தந்தனத்தினால் இந்த மகிழ்ச்சியானது அச்சுப்போய்விட்டது என்றும் மறுபடி இயேசுநாதர் மனுமக்களுக்காக பணி செலுத்தி விதமான ஒரு தூய்மையான கூட்டத்தை உருவாக்கி மகிழ்ந்து களைகூற வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறபடியால் இந்த இருசிலையும் கட்டப்பட்டது என்பதை உங்களுக்கு மத்தியில் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிற அலுவியம் நீதிமொழியில் எட்டாம் முப்பத்தொன்னு வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நான் அவர் அருகே செல்லப்படியாக இருந்தேன் மித்து அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்தேன் எப்பொழுது அவருடைய சமூகத்திலே கழிவுருந்து அவருடைய பூலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களோடு விட மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி சாலமான் ஞானி சொல்லுகின்றார் ஹலே லுய்யா அவருடைய ஞானத்திலிருந்து வெளிப்பட்டதை விதமாக எழுதியிருக்கிறார் அகனால் பிரியமான தேவஜானமே இன்று நம்மோடு விட மகிழ்ந்து கழிவுற வேண்டும் என்பதற்காக கருத்திருந்தே சிலையை கட்டியிருக்கிறார் ஹல லுயா இங்க கருத்தரு நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி நாலாவது வசனத்தில் இந்த வாரத்தில் முதல் நாளை உயிர் நாளில் தீவாதித்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி எதற்கு என்பதை தாமிதரசன் சொல்வதை வாசிக்கலாம் இது கருத்தரு உண்டு பண்ணி நாள் இதிலே கலிகூர் மகள கடவோ மகளேயா தெரிய இந்த உலகத்திலே பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் கடன் தொல்லைகள் வேதனைக்குள்ளே வாழ்ந்து கொண்டதற்கான கழிவூர்ந்து மக்கள் வைக்க வேண்டும் என்பதற்காக இறைவன மதமத்திலே பிரசுதமாகி நம்மோடு அவரும் கழிவுறுகின்றபடியினால் இந்த சத்தவெளியை கேட்க ஆரம்பிக்கின்றது கழிப்பு தூரத்திலே கேட்கிறது இந்த ஆலயம் கட்டப்பட்டு சில மாதம் கழித்து மின் இணைப்பு விலையில் மாற்றம் ஏற்படுத்துவதற்காக போயிருந்தேன் அங்கு ஒரு ஆவிக்குறி தலைவர் ஜெயந்தார் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு காரியம் சொன்னார் ஆளையும் கட்டின பிறகு அந்த வட்டாரம் எல்லாம் வெளிச்சமாகிவிட்டது என்று உங்களோட மக்கள் சொல்கிறார்களே என்று சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் நீங்க கரண்ட் கொடுத்தீங்கனால வெளிச்சமாயிருக்கேன் சொல்லி சொன்னேன் இல்லையா அந்த வெளிச்சத்தை சொல்லல ஆவிக்குறி வெளிச்சம் இங்கே உண்டாகிவிட்டது என்று மக்கள் சொல்கிறார்கள் இந்த மகிழ்ச்சியினுடைய வெளிச்சம் எப்படி தெரியுமா கருத்து மகிழ்ந்து கடிகூர் என்பதற்காக நம்மை அவரோடு விடுவென்றாக சேர்த்து கட்டியிருக்கிறார் ஆவிக்குரிய மாளிகையாக இசைவாக எழுப்பி கட்டப்படுகிறீர்கள் பிரிய மாதத்தேவ ஜனமே இந்த சபை எழுப்பு பற்றி நாற்பது ஆண்டுகள் அறைவடைந்த நாற்பத்தி வந்திருக்கிறோம் இது உலக வலயத்திலும் பரவிக்கொண்டே இருக்கின்றது ஒரு நாள் ஏசுகிர் வரும்பொழுது மகிழந்த சபையாக கடந்து செல்லப் போகின்றது அதற்கு நம்மை ஆயுதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகள் மறுபடியும் நமக்கு போதிக்கப்படும் என்பதை உங்கள் பகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசை கடவுளை சந்தோஷப்படுத்தக்கூடிய நாம் ரட்சிக்கப்படுற எதற்கு தெரியுமா வேறு யாரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக அல்ல நம்முடைய ஆண்டவரையும் சந்தோஷப்படுத்த அதுவே இறைவனுடைய நோக்கம் அதற்காகவே எரிசுக்கிழமை கொண்டு வந்திருக்கின்றபடியினால் எருசேவில் நாம் கழிவுர்ந்து மகிழ்வதை ஆண்டு பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றபடியினால் எறமுக்கடி உள்ளயத்துக்கு வரும்பொழுது மாத்திரமல்ல வீட்டில் இருக்கின்ற நேரத்தில் எவ்வளவு துன்பங்கள் வரமைகள் இருக்காலும் இயேசு நமக்கு போதுமான துக்கப்படுத்தால் இப்படி சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆவியார் அவர் சொல்லுகின்றார் அவர்கள்தான் மனவாட்டிகளாக மாறுவார்கள் அவர்தான் மனவாட்டிகள் இந்த அழைப்பார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் குறைகளுக்காக முறுமுறுக்கிறது எரிச்சல் அடைந்து பரிசோதிக்கிறது அவிசுவாசம் கொள்ளுகின்றது புறமுதுகி காட்டுகின்றது ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுவது ஆண்டுடைய சமூகத்தை வெறுப்பது போன்ற மனநிலைகள் வருமானால் நிச்சயமாக அந்த சாரத்தில் இருக்க முடியாது என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் இங்கே உன்னத பாட்டி ஏழாவது அதிகாரம் ஆறாவது சாலம் சொல்லும்பொழுது மன மகிழ்ச்சி உண்டாக்குவேன் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள் என்று சொல்லி மனவாளன் சொல்கிறார் என்று சொல்லி சாலமன் ஞானிவிதமாக எழுதுகின்றார் யாருக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்குறோம் நம்மை மீட்டெடுத்த ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சி நம்மோடு விட குடியிருந்து கொண்டிருக்கிறாரே நம்மைகளுடைய ஆலயமாக தெரிந்தெடுத்து நம்மோடு வாசப்படுகின்றாரே அவரை மனமகிழ்ச்சி ஊட்ட வேண்டும் என்பதற்காக நாம் வந்திருக்கிறபடி அதற்காக திருச்சபை சேர்க்கப்பட்டிருக்கின்றபடியால் திருச்சபை எல்லாருடைய உணர்வுகள் இப்படி மாறுட்டு நான் இப்படி எண்ணினால் என் ஆண்டு வருந்துவாரே நான் இப்படி யோசித்தால் பேசினால் என் ஆண்டு வருத்தப்படுவாரே நான் இனிதமாக நடந்து கொள்ளால் என் தேவதற்கு அந்த வருத்தமாக இருக்குமே என்பதை உணர்ந்து ஒவ்வொரு உள்ளத்திலே இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக மாறுவோமானால் நாம் தான் அந்த இருப்போம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மன மகிழ்ச்சி உண்டு போண்ணுமே பிரியமே உடவுகள் எல்லாம் கட்டுவது நம்முடைய உள்ளத்தை சந்தோஷிப்பிக்கபடியாக உள்ளத்தை சந்தோஷிப்பிக்க கூடிய மக்களை கூட்டி சேர்க்க வேண்டும் என்பதற்காக என்பதை அறிந்திருக்கிறபடினால் எதிரமக்கள் அப்படி ஆக வேண்டும் என்று ஆவியானது சங்கீதம் நாளை இந்த வாசிக்கும் பொழுது சிங்கே சங்கருக்கு பயப்படுகிற மனு இதோ கருத்தருக்கு பயப்படுகிறார் உன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்வை காண்பாய் என்று எழுதவில்லை எருசிலேமினுடைய வாழ்வை காண்பா எருசிலேருந்து இணைந்திருக்கிற மக்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மக்களாக காதில் ஆரம்பத்தினே கர்த்தருக்கு பயந்தனுடைய வழிகளில் நடக்கிறவனையோ அவன் பாய்க்கிவான் உன் கையிலின் பிரியாசத்தை நீச்சாப்பிடுவாய் உனக்கு பாய்க்குவ நன்மை உண்டாயிருக்கும் உன் மனைவி வீட்டோர்களில் கணித காட்சியூடியை போனிருப்பாள் உன் பிள்ளைகளுடன் பந்திய சின்ன ஒலிவு மர கண்டுகளைப் போனிருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுவனு விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தர் சீவோள் உன்னை ஆசீர்விப்பார் ஜீவனுடன் நாளெல்லாம் எருசுவின் வாழ்வை காண்பாய் ஹலே எரிசிலேமில் அப்படி என்ன வாழ்வு இருக்கிறது என்று நம்ம நேகிறேன் இங்கேதான் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கின்றது இறைவனோடு உறவாடுகின்ற வாழ்க்கை இங்கேதான் இருக்கின்றது இறைவன் கொடுக்கின்ற ஆவிக்குரிய பெற்றுக் கொண்டு அடிகூரக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றது இதை உணர்கின்ற மக்கள் கருத்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதை உகமத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் நூற்றி சங்கீதம் ஆறாவது வசனத்திலே ஜீதமாக யார் அந்த வாழ்வு அடைவாள் என்று சொல்லி இங்கே தாவித மறுபடியும் சொல்லுவதை வாசிக்கலாம் சமாதானக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் நேசிக்கிறவர்கள் சுயித்திருப்பாள் என்று சொல்லி அரசாகி தாவினை சொல்லுகின்றார் யாரை நேசிக்கிறவர்கள் நேசிக்கிறவர்கள் தங்களுக்கு பிரியமானவர்களை நேசிக்கிறவர்களை குறித்து கேள்தப்படவில்லை கடவுளை நேசிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சாத்தானை நேசிக்கிற எல்லாம் அணிகிறார் சாத்தான் மாதிரி தெரியாது அது தந்திரமான ஒரு உருவத்திலோடு கூட பேச வந்திருக்கும் நமக்கு அது பிரியமாக இருக்கும் அதனுடைய விலை வந்து வேதனையாக மாறிவிடுகின்றது நாம் அநேகர் அடிக்கடி வேதனைப்படுவதற்கு மருத்துவம் காரணமாக இருக்கின்றபடியால் மிக கவனமாக இருக்க வேண்டும் வேண்டிக் கொள்ளுங்கள் நேசிக்கிறவர்கள் சுயத்திருப்பார்கள் கட்டடத்தை சொல்லல இங்க இருக்கிற எல்லா மக்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியான அந்த மக்களுக்கு ஏழு சபைக்கு வருகிற ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது இருக்காக ஜபம் என்று சொல்லிருக்கிறது எருசலேமே சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஜபஜீவியத்தை செம்மையாக வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிறேன் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் நம்முடைய சொந்தத்துக்காக மாத்திர ஜபித்துக் கொண்டிருக்காதபடி சபையினுடைய ஒவ்வொரு அங்கங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்பதை குடும்பத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்பை எருசலேயா இது தேவனுடைய சரீரமாக இருக்கிறபடினால் இந்த சரீரத்துக்காக ஜபம் பண்ணுகின்றவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று விதம் சொல்லுகிறோம் அந்த சரத்துக்கு நாம ஒரு அவயமாக இருக்கிறபடினா அந்த சரத்துக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சுகங்களும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கின்றது இதுதான் எரிசிலமிருந்து கிடைக்கக்கூடிய வாழ்வு என்பது அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் வறுத்துவிட்டு எரிசிலவி பிள்ளைகளை பகைத்துவிட்டு நான் மாத்திர சுகமாக இருக்க முடியும் என்று எண்ணுவோமானால் நிச்சயமாக கூடாத காரியம் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்ம அநேகர் அப்படிப்பட்ட குறைந்த மன முடிவலாக எருசிலேமேன் பிள்ளைகளை வெறுத்து கசத்து நம்மை பகைத்தவர்கள் பழி சொன்னவர்கள் குறை சொன்னவர்கள் நம்மை பற்றி தவறாக எல்லாரும் எருசிலேமாக இருக்கிறபடியினால் ஏசு கிறிஸ்து சொன்னது போல பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று என்று சொன்னது போல இரமக்கள் ஒவ்வொரு தெய்வீக உணர்வுடையே இயேசு கிறிஸ்துவை போல நாம் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற மனதில் உள்ள அவர்கள் மாறிவிடுவோமானால் எருசிலேமில் சுகித்திருப்பீர்கள் சுகமாகவே இருப்பீர்கள் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வாசிக்கும் பொழுது இங்க தீர்க்க தரிசி விதமாக சொல்வதை வாசிக்கலாம் நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களை கூறுங்கள் அவள்வித்த துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மிகவும் மகிழுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் யாருக்கு உண்டாகும் தெரியுமா சபையின் பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுகின்றவர்களுக்கு சபையின் பிள்ளைகள் துக்கப்படும் பொழுது அதற்காக ஜெபம் பண்ணுவதும் அதற்காக பாடப்பட்டு கவலைப்படுகக்கூடிய வாழ்க்கையானது அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் பொழுது அந்த சந்தோஷம் இவர்களுக்கு உண்டாகின்றது ஒரு அவையும் பாடுபட்டால் எல்லாவையும் பாடுபடும் ஒரு அவை மையப்பட்டால் இல்ல அவை சந்தோஷப்படும் என்று சொல்லுகின்றபடி மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் பாவிகள் எல்லாரும் அவங்களுக்கு நன்மை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யணும் அவங்களை பாய்க்கிறவங்கள பாய்க்க வேண்டும் அண்டவரை அடிக்கணும் தட்டணும் படுக்கையில் போடணும் இதெல்லாம் பாவிகள் சேர ஜெபம் எரிசிலேமின் பிள்ளைகள் அப்படி ஜபிக்க கூடாது சொல்லுகின்றபடினால் எரிசிலேமின் சமாதனத்துக்காக வெட்டிக் கொள்ளுங்கள் இது கருத்தர் கட்டுகின்ற இடம் தேவன் மாசு பண்ணுகின்ற இடம் தேவனுடைய நாம் பகைக்கு குடிவராக மாறிவிடக்கூடாது என்பது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர்கள் தவறு செய்திருந்தால் கடவுளவனை மன்னிக்கிறார் கடவுளவனை சிச்சிக்கிறார் கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எரிசனிய சமாதானத்துக்காக ஒவ்வொரு தேவையான பிள்ளைகளுடைய சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக யார் ஜப பண்ணுகின்றார்களோ அவர்கள் கருத்திற்குள்ளே சுகித்துக் கொண்டே இருப்பார்கள் இன்றும் ஜப வேலைகளை செம்மையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விரோதங்கள் வைராக்கியங்களை வைத்தீர்களானால் அது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாத்தை தடை செய்துவிடும் என்பதை உங்கள சொல்லிக்கொள்ள இந்த ஐக்கியத்தை கருத்து நமக்கு தந்திருக்கிறபடி நாள் இந்த ஐக்கியத்துக்குள் இருக்கிற மக்கள் எல்லாரும் இப்படி மாற வேண்டும் எல்லாருக்காக எல்லாரும் ஜெபம் வெளியில் இருக்கிற மக்கள் கேள்விப்படும் பொழுது நமக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கின்றது நம்ம நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கின்றது நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது நம்முடைய வேதனையிலே பங்கு வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி திக்கவர்கள் எல்லாரும் ஓடி வரக்கூடிய காலம் நெருங்கி இருக்கிறது என்பதை குழு மத்திய ஆசைப்படுகின்றோம் ஜபவேளைகள் புனிதமாக மாற்றப்பட வேண்டும் என்பதை உங்கள் பத்திரத்தில் சொல்லிக் கொள்கின்ற எஸ் ஆயிரம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாவது சனத்தை வாசிக்கின்ற பொழுது இவ்விதமாக கர்த்தர் எருசலேம் எப்படி காக்கிறார் என்று எதும் சொல்வதை வாசிக்கலாம் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனலிங்கத்தின் எருசலேமில் ஆதரவாயிருந்து அவரதை காத்து தப்பு பண்ணுவார் கடந்து வந்து விடுவிப்பார் என்று விதம் சொல்லுது எருசிலேமில் இருக்கின்ற மக்களுக்காக சேனைகளின் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சிகளை போல் அதை பாதுகாக்கிறார் கடந்து வந்து அதற்கு வருகின்ற வேதனைகள் ஆபத்திலிருந்து விடுவித்து தப்புவிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி நாள் பிரியமானவில்லை நம்ம எருசிலேமிலே கத்தர் சேர்த்திருக்கிற எருசிலேமே என்னுடைய கால்கள் என்னுடைய வாசற்படிலே நற்கலாயிற்று அப்படிப்பட்ட ஒரு புனித பூவில் நம்முடைய காலில் நற்கின்றபடியினால் இரவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறபடியால் இரமக்கள் திருச்சபையின் ஒவ்வொரு மக்களையும் தங்களை சொந்த சரீரத்தை போல நேசித்து அவர்களுக்காக ஜபம் பண்ணி இவ்விதமாக திருச்சபையிலே அங்க வைக்க வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்களே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற அதிகாரம் ஒன்னிரண்டு வசங்களிலேவிதமாக தீர்க்க தரிசி சொல்லுகிறார் சிஓ நிமித்தமும் ஆண்டவர் திருச்சபை நிமித்தம் மௌனமாக இருக்கவே மாட்டார்கள் சிஓ நிமித்தமும் எரிசி நிமித்தமும் மௌனமாக நீதி பிரகாசத்தை போலவும் எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் அமராமலும் இருப்பேன் எரிகிற தீவட்டை போலவும் வெளிப்படும் அமராமலும் இருப்பேன் நீதியையும் மகிமையும் காண்பார்கள் என்ன புதிய நாமம் நமக்கு கிடைக்க போறது என்று சொல்ல தெரியுமா மனவாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நாமம் நமக்கு தெரிவிக்கப்பட போகின்றது அநேகங்களை நாங்கள் தான் மனவாட்டி என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்படி இல்லை இங்கு எருசலேமை குறித்து சொல்கிற சிஓ நிமித்தம் எருசிலே நிமித்தம் மௌனமாயிராமலும் அது நீதி பிரகாசத்தை போல அந்த ரட்சிப்பு இருக்கிற தீவட்டை போல வெளிப்பட்டு மட்டும் அமராமலும் இருப்பேன் நம்முடைய ரட்சிப்பு சரியாக வெளிப்படவில்லை ஆகினால் நம்ம அநேகர் வழியை சாட்சி சொல்வதற்கூட பயப்படுகிறோம் மக்கப்படுகிற காரணம் வாழ்க்கை இன்ன சரியாகவில்லையே நம்மை பார்க்கிற நம்ம தப்பிதமாக சொல்லிக் கொண்டிருக்கும் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்விதமாக நம்முடைய பிரகாசத்தை போலும் அதில் ரஷ்மைப்பு எரிகிற தீவட்டை போல வெளிப்படுத்தப்பட்ட அமராமனவரு பேர் ஜாதிகளும் நீதியையும் சகல ராஜாக்களும் மகிமையும் காண்பார்கள் ரோட்டில் போகும்போதே பின்னால் பேசுவார்கள் தான் ஒழுக்கமான மனிதர்கள் ஒழுக்கமான சந்ததிகள் இந்த உலகத்திற்கு நீதி நேர்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய கூட்டம் என்று சொல்லி நம்மை குறித்து எல்லாரும் சொல்லுவார்கள் ராஜாக்களவை கண்டு கடந்து வருவார்களாம் கருத்தர் சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய ஒரு புதிய நாமம் உனக்கு தரிக்கப்படும் தேவஜனமே அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு எரிசலைமை கர்த்தர் கட்டியிருக்கின்றபடினால் அந்த எரிசிலே உள்ளி சேர்த்திருக்கின்றபடினால் நம்முடைய வாழ்க்கையானது இன்னும் மேன்மையடைவதற்கு நம் எரிசலைமையில் தரித்திருப்பது மாத்திரமல்ல எரிசலைமாகவே ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்கிற உணரோடு கூட ஒவ்வொரு அமயங்களின் ஏசித்த விதமான திருச்சமையினுடைய மேன்மையை மக்களாக இருக்க வேண்டுமா அப்பொழுது நம்முடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் நம்முடைய நீதியானது பிரகாசத்தைப் போல வெளிப்பட போகிறது என்று ஆவியானவர் திருமணம் பெற்றுகின்றார் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வருஷங்களை வாசிக்கின்ற பொழுது இங்கேயும் தீர்க்க தரிசிப்படி சொல்லுகின்றார் இதோ நான் புதிய வானத்தை புதிய பூமியை சிரசுகிறேன் முந்தின நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றதும் இல்லை நான் சிரிச்சுகிறதுனால நீங்கள் எந்தெந்தைக்கு மகிழ்ந்து கழிவுர்ந்திருங்கள் மகிழ்ச்சியாக இதோ எரிசலமை கழிவுறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷுகிறேன் இது படையறுப்பாட்டு எரிசலமை குறித்து சொல்லவில்லை அந்த எரிசலையை மக்கள் அழிந்து போக போறால் என்று தெரியிருக்கிறேன் கொஞ்ச பேர் மாத்திரம் மீட்கப்படுவார்களாம் இங்கே வேலாம் சொல்லி நான் சிருஷிக்கிறது இதோ நான் புதிய வானத்தில் புதிய பூமியை சிரிச்சுகிறேன் முந்திரங்களில் தோன்றதும் இல்லை நான் சிரிச்சுகிறது என்னைக்கு மகிழ்ந்து கழிவூர்ந்தீர்கள் இதோ எரிசலைமை கழிவூர் ஆவும் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷிக்கிறேன் காரணம் நான் எரிசலைய மேலே கழிவுர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்கணும் சத்தமின் அதில் கேட்கப்படவில்லை என்று சொல்லி ஆண்டு இரண்டாயிரத்தி அறுநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்று நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது கருத்து நமக்காக புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டு பண்ணக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கின்றது அங்கே புதிய சிலையும் மாத்திரம் இங்கே மாசமாண்டம் என்பதை அறிந்திருக்கின்றபடியால் அந்த புதிய மக்களை வாழ்வதற்காக நம்ம அழைத்திருக்கிறபடியினால் நம்முடைய ஆவிக்கூடிய வாழ்க்கைகளை நாம் மேன்மையாக்கிக் கொண்டு உலக துக்கங்கள் கவலைகள் பாடங்களில் ஆவற்றி மறந்துவிட்டு ஒரு புரித உணர்வுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் தேவன் வெளிப்படுத்தப்பட்டு வைத்த பேர் தேவனால் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற நகரம் அது புதிய சிறியமாக மணவாட்டியாக மணவாளனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி போல் ஆயுத்தமாக்கப்பட்டிருந்தது அதே வருடத்திலிருந்து புதிய பூமிக்கு இறங்கி வர கண்டு இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட தெற்கு தரிசனம் இனிதான் போகின்றது ஹலே லுயா பிரியமான தேவஜானமே ஆகினால் வந்திருக்கின்ற இடத்த ஏதோ ஒரு சபை எல்லா பந்தக சபையை போல இது ஒரு சபை கொஞ்சம் கட்டுப்பாடெல்லாம் அதிகமாகுண்டு அப்படி மாத்திர எடிவிடாதபடி கர்த்தர் சிலைமை கட்டுகிறார் தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக தேவன் தம் பிள்ளைகளோடு மகிழ்ந்து கழிவூற வேண்டும் என்பதற்காக தேவனுடைய மகிமை உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஜாதிகள் ராஜாக்களில இருந்த மகிமையை கண்டு தேவனத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த திருச்சிவை கர்த்தர் உருவாக்கிறதோடு மாத்திரமல்ல புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குகின்ற பொழுது அந்த வரலோகத்திற்கு ஏவனத்திற்கு புதிய பூமிக்கு வரக்கூடிய அந்த புதிய உருவாக்கி இருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை உங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் புதிய சினைமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உள்ளத்து எண்ணத்தை அநேகர் மகிழ்ச்சியாக காட்டுகிறதில்லை ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக வந்திருக்கிறோம் நோய்க்காக போனோம் பேய்க்காக போனோம் என்றுதான் பலர் எண்ணிக்கிருக்கிறார்கள் அப்படி என்னால் இப்படி கர்த்தன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் கருப்பிருந்தோடு கூட தேவனோடு கூட ஒன்றாக இணைத்து ஒரே மாளிகையாக மாற்றி இருக்கிறார் மகிழ்ச்சி உணர்ந்து தோன்றும் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதை உங்கள் மத்தியிலேயே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இந்த எரிசலமாக இணைக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஒரு பெரிய உத்தியோகத்தை ஆண்டு தந்திருக்கிறார் நம்ம இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஒருவர் காணும்போது என்ன பேசுகிறோம் புறணி அளக்கின்றமா ஒருவரை கடுத்து ஒருவர் கோழி சொல்லுகின்றோமா என்பதெல்லாம் ஆண்டு பார்த்துக் கொண்டே இருக்கிறார் இருசிலேமை கட்டியெடுப்பினுடைய நோக்கம் என்ன என்று எல்சாய நாற்பதாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தில் அமை பிடிவாசிக்கலாம் எஸ் ஆர் நாற்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் மக்கள் எியம் இருக்கிற மக்கள் இப்படி சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் பிரசங்கியா போட வேண்டும் என்பதல்லே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு எருசிலேம் என்று சுவிசேசியை நீ உரத்தல் சத்தமிட்டு கூப்பிடு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு இதோ கர்த்தராயி ஆண்டவர் பராக்கிரமசாரியாக வருவார் அவர் தமது புயத்து நாள் அரசாடுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் சொல்ல வேண்டுமான் தேவனுடையால் தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அவர்களும் சோர்வடைந்து ஆண்டு வருகை குறித்து கவலை இல்லாதபடிக்கு உலக கவலை நினைத்து வாழக்கூடிய நேரங்கள் வருமா அப்படி சிஓரை சேர்ந்த ஜனங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா கடவுள் வரப்போகிறார் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அவர் அளிக்கக்கூடிய பலன் எல்லாம் அவரோடு கூட வருகிறது பின்ன ஏன் பயப்பட வேண்டும் என்று சொல்லி ஒருவருக்கொரு புத்தி சொல்லக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்களா ஒருவருக்கு ஒரு வெளிப்படுத்தலாம் பேசிக் கொள்றதை கவனிக்கிறோம் பொம்புளில் ரெண்டு மூணு சேர்ந்துட்டா அவ்வளவுதான் ஊர் கதையெல்லாம் பேசி குடத்துக்கு வருகிற மக்களையும் கேள்வி பண்ணி பரியாசம் பண்ணி இதெல்லாம் எதை காட்டுகிற தெரியுமா நீங்க எரிசுமே இல்லாதபடிக்கு பாவிகளோடு வாழ்கிற கடவு குணத்தை காட்டுகின்றபடியினால் சியோனை குறித்து என்ன சொல்லிருக்கி ஆண்டவர் அவர் அரசாடுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு விட வருகிறது அவர் கொடுக்கும் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது ஏன் கவலைப்படுது நாளைக்கு ஆதரவு வந்துவிட்டால் நமக்கு இருக்கிற குறைவில் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஒரு ஒருவர் புத்தி சொல்லக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றது நம்மளுக்கு அன்பு செலுத்தின அன்பு செலுத்துகிறோம் நம்ம நாமக்கிறோம் பாவிகளும் அப்படி செய்கிறார்களே என்று சொல்லி நாதன் சொல்லி இருக்கிறார் குணாதிசயத்தை மாற்றிவிட்டு பழைய மனுஷன் சுவாமங்கள் எல்லாம் விட்டு மறுத்துவிட்டு அவதாரத்தை குறித்து கிருஷ்ண அவதாரத்தை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்றால் துஷ்டர்களை நிக்கரகம் பண்ணி ஈஸ்டர்களுக்கு பரிபாலனை செய்ய அவதாரம் வந்துதான் ஆனால் இப்பவும் அந்த அவருடைய அவதாரங்கள் எல்லாம் அப்படித்தான் துஷ்டர்களை அவர்களுக்கு பிடிக்காத ஆட்களை அளிக்கணும் அவங்களுக்கு பிடிக்கும் பிடித்தமான ஆட்கள் தன்மை செய்யணும் இயேசுநாதர் வந்தது அதற்கு அல்ல பாவிகளை ரச்சிப்பதற்காக பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறதான நாம் அவர் வரும்பொழுது அவர் அளிக்கிற பலன் அவரோடு வரப்போகிறது அவர் இந்த உலகத்தை அரசாட்சி செய்வதற்கு வரப்போகின்றார் அப்பொழுது நாளை நீங்கள் அரசாட்சி செய்வோம் என்று சகோதர சகோதரிகளுக்கு சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார் சோர்ந்து இருக்கிற நேரத்திலே விலகினமாக இருக்கிற நேரத்திலே மறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக இருக்க வேண்டுமே தவிர இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி தேவனாகி கருத்திரனுக்கு கல்வி மாறி நாவை தந்தே இல்லை வாழ்க்கையை கொஞ்சம் கூட மாத்திக் புதிய இரு இருக்கிற மக்களாக மாறுங்கள் எருசிலேவுக்கு இருக்கக்கூடிய மக்களாக இருக்காதபடி வாயின் வார்த்தைகளினாலே நியாய திருப்பு உண்டாகும் என்று அநேகருக்கு ஏற்பட்டிருக்கிற சிச்சைகளுக்கும் தண்டனைகளுக்கும் காரணம் தெரியாமல் இருப்பதற்கு காரணம் என தெரியுமா நீங்கள் தினசரி தவறு செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்னைக்காவது வாழ்க்கையை தவறு செய்து கொண்டிருக்கின்றபடியால் சிச்சையின் தண்டனை வருவதற்குரிய காரணங்கள் அநேகருக்கு தெரிய முடிகிறது அகில அளவிலே மாற்றிக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் ஜபம் பண்ணுகின்றவர்களாக ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று ஆமியான ஒன்று நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது பகல் சொல்வதை வாசிக்கலாம் தேற்றுங்கள் என்று சொல்லி பகல் எழுதுகின்றார் எந்த வார்த்தையினாலே கருத்து வரப்போகிறார் துக்கமடைந்து இருக்கின்ற மக்களுக்கு பிரிந்த வினையினால வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிசு வரும் உங்க வீட்டுக்காரர் வருவார் அவரை நம்ம பார்ப்போம் என்று சொல்லி ஆறுதல் வேண்டும் ஆறுதல் அளிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று மறுசுத்த வேத வாக்கியம் சொல்லுகின்றது பெரிய மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது எடுத்துள்ளதை வாசிக்கலாம் உங்களின் ஒருவனாயில் பாவத்தின் வஞ்சனினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு என்னப்படும் அளவு நாடு ஒருவருக்கு ஒரு புத்தி சூழ்நிலைகள் யாராவது இப்படி கடினப்படுத்திக் கொண்டு ஆடறிட்டு விலகி போகிற மனதில் இருந்தால் ரெண்டு பேர் மூன்று பேர் பேச்சுவார்த்து அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டுமாத்தார் கவலைப்படாத என்று ஆறு லட்சம் குடி மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஒன்னாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அதுக்கு முன்னாடி யாகோப் ஐந்தாமதி வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கு யாக்கோபுதமாக பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறி வருமளவு நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் இருந்து நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இணையங்களை சிறப்படுத்துங்கள் கர்த்தரின் வருகை குறித்தே நாம் பேச வேண்டுமாம் யாரை கண்டால் கலங்காதருங்கள் கடவுள் வரப்போகிறார் அப்படி நம்முடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மாறிவிட முடியும் அகினால் கண்ணீர் விடாதங்கள் என்று சொல்லி தேவ ஜனங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய மக்களாக மாற வேண்டுமாம் சியோன் என்று சூசேஷகியே எருசுலேம் என்று சுவிசேசகியே உரத்த சத்தமிட்டு கூப்பிடு யூதாவை நோக்கி கூப்பிடு கர்த்தர் வருகிறார் அவருடைய பலன் அவரோடு வருகிறது என்பதை சொல்ல என்று சொல்லியிருக்கிறபடி நாள் எரிசலேமில் இருக்கிற மக்கள் யார் இப்படி மாறுவமாக அல்ல லூயா அது பாஸ்டர் பார்த்துக் கொள்வார் நமக்கு என்ன வேலை செடி என்னை விடாது இது ஒவ்வொரு அவைய உங்களும் செய்யக்கூடிய வேலை ஒரு சரீரத்தில் அவையம் வேதனைப்பட்டால் அடுத்த அவையம் உதவி செய்கின்றது போல இப்படி ஒருவருக்கு உதவிகளாக இருந்து வாழ்வதற்காக நம்ம எரிசலியமாக சேர்த்திருக்கிறார் என்பதை எறைவாக்கு சொல்லுகின்றபடி நாள் எரிசலேடைய மேன்மையை மக்களாறு வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் மொழி சேசிக்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு அம்மா இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ சேர்ந்திருக்கிறார்கள் அவளுக்கு பயங்கரமான ஒரு பீஸ் சாசுபடி சாசு பிடித்து அவளுக்கு பதினாறு குழந்தைகள் இறந்து போய்விட்டது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்த உடனே பிறந்த உடனே வயிற்று வைப்பனா அழிஞ்சு போயிட்டது பின்னர் கணவன் இறந்து போயிட்டார் மாமாமி இல்லாத இறந்து போயிட்டால் இந்த அம்மா அண்ணாலே ஆகிவிட்டார்கள் இந்த அம்மாவுக்கு எதிர கூட யாரும் வரமாட்டாங்க இந்துக்கள் நம்ம சாஸ்திரம் பார்ப்பாங்க ஆனால் இவளை கண்டாலே நமக்கு அழிவு வந்துவிடும் குடும்பத்தை எல்லாம் அழித்தவள் சாபத்தீடாதவள் சாபப்படுவார்களாம் இப்படி வேதனை கொண்டிருந்த பெண்ணானது கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறதையும் ஒருவரி ஒரு சாரித்து அன்பு செலுத்துகிறதையும் பார்த்தவுடனே அந்த மதத்தில் வந்தவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அந்த அம்மாவடத்தில் கேட்டபொழுது ஏன் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தது என்று கேட்டபொழுது விளக்கம் என தெரியுமா என்னை என்னுடைய சமுதாயம் பகைத்து மதத்தில் என்னை மறுத்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள் வாழாமட்டி என்று சொல்லி தள்ளி வைத்து விட்டார்கள் சாபிடித்தவர்கள் உதறிவிட்டார்கள் எந்த சமூகத்திலும் சேர்க்க மாட்டார்கள் கிறிஸ்தவர்கள் அன்புடிவிலாக இருக்கிறார்கள் ஒரு நேசிக்கிறார்கள் ஒருவருக்கு பாடு என்று சொன்னால் எல்லாரும் வருகிறார்கள் எல்லாரும் உபசரிக்கிறார்கள் எல்லாரும் வீடுகளும் வந்து ஏற்றுக்கொள்ளுறாள் என்பதை அறிந்தபடினால் நான் இந்த மதத்தில் சேர்ந்தேன் ஆனால் என்னுடைய பிசாஸ் என்ன விட்டு போகவில்லை என்று சொல்லி சொன்னார்கள் அவர்களுக்காக இங்கே அலறி எடுத்துக் போகிறேன் என்று சொல்லி சத்தமிட்டு போய்விட்டது பின்னர் விடுதலை ஆதார சொல்கிறேன் தெரியுமா கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொன்னார் தெரியுமா அன்பு செலுத்துகின்ற மார்க்கம் ஆதரவற்றை அணைத்துக் ஒரு மார்க்கம் தப்பி மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்புகிறவர்களாக இருக்க குடிவளாக இருக்க வேண்டும் அவர்கள் திருநான பாவத்தை மூடுகிறவர்களாக இருக்கிறார் சொல்கின்றபடியால் நம்ம அநேகருடைய பாவத்தை வெளிப்படுத்தக் கூடியவளாக மாறியிருக்கின்றோம் அதில் அநேகர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாத்த அடுத்த ஆட்களை கூட்டிக் கொண்டு வைத்து கதை தெரியுமா விஷயம் இப்படியாக மாட்டிக்கிட்டான் புள்ளியகாரி இதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறது எல்லாம் தெரியுமா அது உங்களுக்கு அடுத்து மரும் என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்பிறவை குற்றவாளியாக இதை சொல்லுகிறாயோ அதில் இன்னைக்கு குற்றவாளியாக ஆகிவிடுவாய் இன்னைதன் சொல்லுகின்ற அப்படின்னா திருச்செவன் பிள்ளைகள் மிக தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் பழைய மனுஷனையும் பழைய மனுஷிகளின் இந்த சோபங்களை விட்டுவிட்டு நம்மை சிறு சிறுத்தினருடைய சாயிரம் ரூபாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தடித்துக்கொள்ள வேண்டும் என்று புதிய மறந்து விடாத உங்களை ஆயிரக்கணக்கான கண்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறது வீட்டிலேயும் வெளியிலேயும் பழகின்ற இடத்திலேயும் நீங்கள் பணி செய்கின்ற பார்த்துக்கொண்டே இருக்கிறதாக இருக்கின்றபடியால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் கர்த்தரிமை கட்டுகிறார் திருச்சபின் பள்ளிகளுக்கு ஏற்படுகிற வருத்திலும் துயரத்திலும் கலக்கத்திலும் கடந்து சென்று ஆறுதல் அளிக்கக்கூடிய மக்களாக துடைக்கக்கூடிய மக்களாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய சுயசேசுகளாக மாற வேண்டும் என்று திருமறை விளம்புகிறது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதற்கு மாறானவர்கள் முற்றிலுமாக நம்மை விட்டு மாற்றப்படட்டும் நாற்பத்தி ஒன்னாவது ஆண்டு திருச்சபையை வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆய்க்குறி ஜீவத்தில் வளர்ச்சி உண்டாக வேண்டும் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வாசிக்கலாம் கூப்பிடு அடக்கிக் கொள்ளாது எக்காலத்தை போல அவருடைய சத்தத்தை உயர்த்தி மீறலையும் யாக்கோவில் மீறல்களையும் யாக்கோவின் வம்சத்தார்களுடைய பாவங்களையும் தெரிவி ஹலே கடந்து போய் தவறை சுட்டிக்காட்டுவதில் தப்பு வேண்டும் இல்லை சஸ்டாரி பிடிச்சிய கூடாது இது கடவுளுக்கு பாவம் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் என்று நேரடியாக சொல்ல வேண்டுமே தவிர அதை எடுத்து அடுத்த இடத்தில் சொல்வது தப்பினும் என்பது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் குடும்பத்தில் வீட்டில் உள்ள தவறுகளை வெளியே சொல்வது நண்பருடைய தவறுகளை வெளியே சொல்வது இதை சமையல் பள்ளிகள் ஊழியருடைய தவறுகளை கண்டால் வெளியே சொல்வது இதெல்லாம் எதை காட்டுகிறது தெரியுமா சாத்தா நமக்கு நம்மை கையாள்களாக பயன்படுத்திவிட்டான் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் சகோதரின் மீது குற்றம் சுமத்துகின்றவன் என்று சாத்தானை குறித்து வேத்திரை சொல்லியிருக்கிறது எறவும் பகுதியில் நம்முடைய சகோதரர் மீது குற்றம் சுமத்து பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் தாள தள்ளப்பட்டு போனான் அந்த வேலைகளை நாம் செய்யாத முடிக்கு ஆண்டுகளிடத்தில் மனம் திரும்பும்படியாக அவைகளை சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் யோனா திருக்கத்தரிசின் புத்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை வாசிக்கலாம் யோநாத் திருக்கத்தரிசின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் கருத்தின வார்த்தை உண்டாகி அவர் நீ மகாநகரமாகி நினைவுக்கு போய் அவருக்கு உருவமாக பிரசங்கி அவருடைய அக்கறை என் சமூகத்திலே வந்து எட்டியிருக்கிறது எந்த ஆறு எழுதப்பட்டிருக்கிறது இவன் எங்க போனாலும் தெரியுமா தரிசிசு அடிப்பட்டாரேகருக்கு என்னுடைய வார்த்தைகள் உண்டாகிறது இன்னொரு இடத்துல இதை சொல்ல இன்னாருக்கு இப்படி பேசுன்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறேன் அவங்க சொன்னார்ட்ட கேட்க மாட்டாங்க கருத்தருட்டோம் புதிய புரிந்து கொள்ளவில்லை கருத்தர் கட்டியிருப்பது எதற்கு தெரியுமா இப்படி தேவனுடைய பாவ சீகர மக்களை எச்சரித்து உணர்த்துவதற்காக பாவங்களை எடுத்து சொல்வதற்காக நம்ம இழைத்திருக்கிறபடியினால் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கூப்பிடு அடக்கிக் கொள்ளாத இந்த யோனாவை மறுபடியும் பிடித்து கடலில் தூக்கி போட்டு மீன் வைத்துக்களை கொடுத்து மறுபடியும் வெளியே கொண்டு வர அநேகர் எப்படி ஓய்ந்திருந்தாலும் சோர்ந்து போனாலும் மறுபடியும் கொண்டு வர பல கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்து மறுபடியும் தேவன் சின்னம் செய்ய முடியாத நிலைத்திருப்பது நிலைநிறுத்திருப்பது எதற்கு தெரியுமா இந்த மீறுகள் உள்ள மக்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லாது போனால் அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள் அவர்களிடத்தில் போய் இந்த தவறுகள் செய்து கொண்டிருக்கிற மன்னிப்பு தருவதற்கு ஏசுகிற ஆயத்தமாக இருக்கிறார் சபையில் அதற்குரிய உபதேசம் இருக்கின்றது நாங்கள் எல்லாரும் அப்படி வாழ்ந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் எந்த மக்களுக்கு நாம் சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து விடுதலை வாங்கிக் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியர் அவர் சொல்லுகின்றார் நம்ம நினைக்கிறோம் கேட்க மாட்டாங்க சொல்லி கடவுள் சொல்லி நாம் கடந்து போய் சொல்லுவோமானால் நிச்சயமாக அதற்கு கேட்படிவார்கள் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் நம்ம சபையில் ஆரம்பத்தில் ஒரு ஊழியக்காரர் ஊரு பேரணி சொல்ல விரும்பல அவர் எங்களோட முதல் முதலாக ஊழியத்துக்காக வந்திருந்தார் ரொம்ப வறுமையான காலம் ஒரு சாப்பாடு கூட கிடைக்காத காலம் அவர் பயிற்சி எடுக்க வந்திருக்கிறார் அப்பொழுது நாங்கள் அங்கே சமையல் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்திருந்தேன் மசாலா முதல் நாள் சமையல் பண்ண வேண்டும் என்று ஒரு பானை உண்டு பச்சை பானை உண்டு பானைக்கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தோம் காலையில் பத்து மணிக்கு வாங்கிட்டு வந்து காலையில் பத்து மணிக்கே தண்ணி விட்டு அடுப்பை வச்சிருக்கிற விறகு கிடையாது அந்த காம்பவுண்ட்ல கிடக்கிற காக்கா குறியினுடைய கூடுகளெல்லாம் விழுந்து கிடக்கும் மரத்தடியில அதெல்லாம் புதைக்கி போட்டு தீயெல்லாம் பத்து வச்சு அது பானை இழகி தண்ணி சுட்டி சுட்டு ஆக்கள் விழுந்துருந்தது அடுப்புல இருக்கிற தாக்குது விறகு எல்லாம் அடைஞ்சிரும் இப்படியே ராத்திரி பத்து மணிக்கு சமையல் பண்ணி முடிந்தது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அவரை மசாலா அடிக்கிறதுக்கு அம்மியும் கிடையாது ஓருள கிடையாது உலகம் கிடையாது அங்க ஒரு சேரட்டை எடுத்து அதெல்லாம் கல்லை வச்சு மசாலா அடிச்சா சிரட்டை உடஞ்சி போ எல்லாம் கிளவு அள்ளி போட்டு இப்படி எல்லாம் சமையல் பண்ண காலம் எப்படி அவர் ஆவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தார் அவருக்கு எல்லாம் செய்து கொண்டு வந்த பிறகு ஊர்ல ஒரு கலவரத்துல ஒரு சமுதாய தலைவரை அடித்து போட்டார் வாலிபராக இருக்கும்பொழுது அதை ஆண்டவர் சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்ல போக மாட்டேன்னு அடிச்சு போடுவாங்கன்னு சொன்னார் கை ஆள் விளங்காம போயிட்டு படுக்கையா ஆயிட்டார் அப்ப நாங்க இப்படி அறிக்கை செய்து வர நிச்சயமாக விடுதலை கிடைக்காதுன்னு சொல்ல மறுபடியும் பண்ணி போனால வீட்டு பக்கம் போயிட்டு ஓடி வந்துடுவார் மூணு நாள் போயிட்டு போயிட்டு ஓடிடு ஐயா பயமா இருக்குது சாதி சண்டை வந்துடும் நான் தான் அவங்கள அடிச்சு விடுவான் அதெல்லாம் கடவுள் மன்னிப்பு மன்னிப்பு கேளும் இப்படி தவறு செய்து விட்டேன் என்று சொல்லும் அவளு ஏற்றுக்கொள்வா என்று சொல்ல கொஞ்சம் டிராக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பிறகு மூணாவது நாளாக தடவை போனார் ஊர்ல போய் அங்க ஒரு ஆள் பேசி இருந்திருக்கிறார் அந்த இப்ப இப்படி அவர் அடிக்க வந்தா இவரா தடுத்துடுவாருன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் டிராக்ஸ் ரெண்டு வரும் கொடுத்துருக்காரு தம்பி வாங்க உட்காரங்க உட்கார வச்சு அவரு வயசு ஐயா நம்ம ஊர்ல சில வருஷத்துக்கு முன்னாலும் ஜாதி சண்டைலாம் அதெல்லாம் விடுங்க தம்பி அதெல்லாம் போச்சு அவங்களும் சண்டை போட்டாங்க நம்மளும் போட்டிருப்போம் அதெல்லாம் விடுங்க நீ வந்த காரியத்தை சொல்லுன்னா இது வந்த காரியமும் அதுக்கு தான் வந்திருக்கிறாரு சொல்றதுக்கு இவரு திரும்பவும் சொன்னா ஜாதி சண்டை எல்லாம் வந்துதானே தம்பி அதை விடுங்க ஐயா சொன்னா விட மாட்டேங்கிறீங்களே கூட உள்ளவர் சொன்னார் சொல்றது சொல்லிட்டு போட்டு விடுங்க சரி தம்பி சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க அதுல சண்டை வந்தது இல்லையா ஒரு ஆள் உங்களை எக்கல பிடிச்சி தூக்கி தூர எரிஞ்சிட்டாரு தெரியுமா அதெல்லாம் கலவரத்து நடக்குதான் தம்பி இது தெய்வீக குணமாச்சே தவறு செய்தவன் மன்னிப்பு கேட்கிறான் என்று சொன்னால் மனிதனால இது கூடாத காரியம் அது கடவுள் செய்கிற காரியம் அல்லவா நீ யாருன்னு சொல்லி கேட்டபோது நான்தான் அந்த ஊரில் உள்ள மூப்பர்களுக்கு தலைவராகிறது அன்னைக்கு நான் அங்கு தவறு செய்து விட்டேன் என்னை தம்பிக்கு வரவில்லை நாளைக்கு நான் ஒரு புதிய சபையில சேர்ந்திருக்க சபையிலே அங்கே எப்படி எனக்கு போதித்து கற்றுக் கொடுத்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி அகினால் வந்திருக்க தம்பி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் கவலைப்படாதே நான் அதை மறந்துவிட்டேன் மன்னித்து விட்டேன் சொல்லி சாப்பாடு தண்ணீர் கொடுத்து அவர் சந்தோஷமா அடிப்பேசியா கடவுடையைந்து கிரியும்பதைப்படுகின்றேன்டுவான் சத்தமாய் கூப்பிட்டு சொல்லுமா அவனுடைய மீர்தான் எடுத்து சொல்லுள்ளோனாவை அனுப்பின பொழுது யோனாவுக்கு என்னென்னு தெரியுமா அவனை நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் மன்னிச்சிருவாரு அடிக்க வருவா பிடித்து மறுபடியும் மூன்றாவது அதிகாரம் வாசிக்கலாம் நகரமாக நினைவைக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கிற வார்த்தைகள் அதற்கு ரோபாய் பிரசங்க பண்ணி இருந்தார் வார்த்தை நினைவைக்க போனால் நினைவே மூன்று நாள் விசாரமுள்ள மகா பெரிய பட்டடமாக இருந்தது யோனா நகரத்துக்குள் பிரிவேசித்து ஒரு நாள் பிரியாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவியை கவிழ்க்கப்பட்டு போகும் என்றான் அப்பொழுது நினைவேள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள் யோனா நினைத்தார் விசுவாசிக்க மாட்டார் என்று சொல்லி ியான்மை அப்பொழுது நினைவையும் மக்கள் எல்லாம் விசுவாசித்து கட்டின போது அவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை களைந்து போட்டு உடுத்துக் கொண்டு சாமில் உட்கார்ந்தான் தானந்தரு பெரியாடி பிரதானிகள் நியமிக்கப்பட்ட கட்டளையாக நிலைமையில் உள்ள ஆடுகளும் மாடுகளும் மனுஷர்களும் ஒருவர் ருசிவாதுக்காமல் இருக்கவும் ஊசிக்காமல் தண்ணீர் குடிக்காமல் இருக்கவும் எல்லாரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரந்த சொந்தமாக கூப்பிடவும் ஆயுதமான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு ஒரு தேசமே மனம் வெற்றி இருக்கிறது பெரிய மாணவர்களே என்னையும் உங்களையும் கடவுள் தெரிந்தெடுத்திருப்பது எதற்கு தெரியுமா இந்த உலகத்தில் மக்கள் மனம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக கருத்து நெரிசல கட்டுகிறார் அவர் எப்படி செத்தான் நமக்கு நான் நாசமாக போட்டி சான்றி ஆளுநர் அழிஞ்சு அப்படி போனான் அது தெரியுமே அவங்க போன போக்கை எப்படி அவன் அதை சொல்வதற்காக நம்மை அழைக்கவில்லை நம்மை லட்சி திருப்பதற்காக நாம் விவாதமாக அழிந்து போகிற மனித சமுதாயத்துக்கு ஆண்டருடைய வார்த்தைகள் எடுத்துரைப்பதற்காக அந்த இந்த சினிமையில் அரசர் தான் நாள் சனகரிப்பு என்று சொல்லக்கூடியவன் எருசலைமை அழிப்பதற்காக எஸ்ஐ ராஜா காலத்தில் படை வந்தவன் அமிதமாக அந்த சந்ததியில் வந்தவர்களுக்கு கருத்தரி இறக்க மாறாட்டி எல்லாரும் தவறு செய்கிறவள்ள நாமும் தவறு எல்லப்பட வேண்டும் நீடிய பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கின்றபடியால் நான் நம்முடைய வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அவை அனுப்பி விளம்பரமான தேவஜானமே அந்த நினைவேயின் ராஜாவுக்கு செய்தி கிடைத்தவுடனே அந்த வரலோகத்தின் தேவன் நோய்க்கு முறையிட வேண்டும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று விண்ணப்பித்த பொழுது கருத்து தாம் செய்ய வேண்டும் என்றிருந்த காரியத்தை மாற்றியமைத்தார் என்று வேலேயு வித்தியாசம் தெரியாத ஊழியர்கள் அழிக்காட்டி போனால் ஆண்ட இடத்துல முறையிடுவாங்க அப்படி இல்லாதபடிக்கு நம்மை சொன்னது அவர்கள் கண்டிக்க வேண்டும் என்பதற்காக மனம் வேண்டும் என்பதற்காக செய்தி அனுப்புகின்றோம் அவர்கள் நிச்சயமாக மனம் வரும்போது ஆண்டு அன்போடு ஏற்றுக்கொள்ளும் கருத்தர் கட்டுகிறார் புறத்துன்னை சிறவேனை கூட்டி சேர்க்கிறார் சேர்க்கப்பட்டிருக்கின்ற கருத்து ஆனிடத்தில் வைத்திருக்கின்றால் ஒருவருக்கொரு போதித்து புத்தி சொல்லக்கூடிய மக்களாக ஒருவருக்காக ஒரு ஜெயம் பண்ணக்கூடிய மக்களாக ஒருவரு அன்பு செலுத்தி அன்பே நம்முடைய கடமை உயர்வு என்பதை உலகத்திற்கு காண்பிக்கக்கூடியவளாக தான் காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவனை எப்படி பார்க்க வேண்டும் அன்பிலே அவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார் அன்பு செலுத்தி எற சிலமை உலகத்தை காண்பிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று அவிய விரும்புகின்றார் அருகாவில் இருக்கிற பாவை கொண்டிருக்கிற மக்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லி ஏசுகிறித்து உங்களை மன்னிப்பார் பொருளாதையொட்டி திரும்புகள் கடவுள் உங்களை அழித்து விடமாட்டார் என்று சொல்லி கோபத்தில் சாபத்தில் மக்களுக்கு வார்த்தைகளை சொல்லி மக்களை மனம் திரும்பி ஏச வேண்டும் வருவதற்கு நாம் எல்லாரும் சுயசேச ஊழிய செய்யக்கூடியவராக மாற வேண்டும் என்று ஆவியானவர் போதிக்கிறார் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் புரியமான தேவச்சாரமே கருத்தரி சொல்லுமை கட்டி நாற்பது ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டதற்காக சோத்தரி